ிாத்தய தோற்றைக்காணையா கிருஷ்ணா கீதமே நமது லுத்தேச்சுஸ்விதம் பிரோச்சியமா நனமேஷ பனஞ்சயர் இந்தல ஆமுணம் அனாத்மா அல்லது வியாவகாரிகமா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா அதாவது மித்தியாத்மாவாகிய இந்த ஜீவாத்மா மூன்று குணங்களோட இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உபதேசம் பண்ணி இப்ப பகவான் என்ன பண்ண போறார் மூணு வகையான புத்திய பத்தி சொல்ல போறார் மூணு வகையான திருத்தி உறுதியை பத்தி சொல்ல போறார் அப்புறம் பகுத்தறிச்சு சொல்ல போறேன் பிரிச்சு பிரிச்சு அதை சொல்ல போறேன் புரோட்சியமான ஸ்ரணும் நான் என்னால் நன்றாக சொல்லி கொடுக்குற இந்த மூன்று வகையான புத்தியையும் மூன்று வகையான உறுதியையும் கேட்பாயாக அதெல்லாம் நன்றாக பிரித்து சொல்கிறேன் விவேகம் பண்ணி சொல்கிறேன் இந்த மூணு பிருதக்துவேனா மூன்று குணங்கள் அதாவது சத்வரஜஸ்தம குணம்னு அசேஷேனன்னா ஒன்றும் விட்டு போகாமன்னு அர்த்தம் எதையுமே விட்டு போகாம முழுஷா சொல்லிட போறேன் அசேஷேன புரோச்சியமானம் ப்ரித்துவேன புரோச்சியமானம் அர்த்தம் விவேகம் பண்ணி சொல்லக்கூடிய மூன்று மூன்று விஷயங்கள் மிச்சமில்லாமல் சொல்ல போகிறேன் ஹே தனஞ்சயங்கிற சொல்லுக்கு இங்க சங்கராச்சாரியர் ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் சொல்றார் திக்விஜயே மனுஷம் தெய்வம் சிரபூதம் தனம் அஜயத்து தேன அசௌ தனஞ்சயா அர்ஜுனா சம்போத்தியே அப்படிங்கிற ஆதிசங்கர் அதாவது அர்ஜுனன் திக்விஜயம் பண்ணினான் எல்லா இடத்திலையும் அரசர்களோட போன போது மானுஷம் தெய்வம் சிரபூதம் தனம் அஜயத்து மானுஷம் மனுஷம் வித்தம் மனிதர்களுடைய இது தெய்வம் வித்தம்னா மந்திரங்கள் நிறைய சாஸ்திரங்களையும் வெறும் செல்வத்தை மாத்திரம் இல்லை நிறைய அறிவு துறைகளையும் கொண்டு வந்தானான் தன்னுடைய நாட்டுக்கு ஆக அறிவு செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் பல நாடுகளை வென்று கொண்டு வந்தத காரணத்தினால அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் அப்படின்னு ஒரு பேர் விசேஷமான பேருங்கிறத சங்கராச்சாரியார் இந்த இடத்துல குறிப்பிடுறார் ஆகவே மூன்று வகையான புத்தியையும் மூன்று வகையான உறுதியையும் நான் மிச்சமில்லாமல் பகுத்தறிந்து சொல்லப்போகிறேன் செல்வத்தை எல்லாம் வென்றவனே அர்ஜுனா கேட்பாயாக அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் புத்தேர் பேதம் திருவ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 7, 7, பூஜ்யம் எட்டு இரண்டு மூன்று 1, ஒன்று 2, 2. என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹறிவும்